देश विरागो விவிசீ விராோ விஜிந்திரியாவீ विविक्त देश விவித்த தேச ஆசீன விராவிஜிந்திரியமாத்மா தமநமதீ அதுக்கு என்ன பண்ணுறது தொடர்ந்து அபியாசம் பண்ணணும் அபியாசத்துக்கு உபாயம் என்ன நிற நிரந்தர அபியாச உபாயக்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு உபாயின்னு சொல்லித்தரார் முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லோகத்தை ஒன்றுனா சொல்கிறேன் இதில் இதில் விஷயம் என்ன இருக்குதுன்னா ஆத்மானம் பாவயேத் ஆத்மானம் பாவயேத் ஆத்மாவை தியானம் பண்ணுவாயாக இதுதான் விஷயம் ஆத்மாவை தியானம் பண்ணுவாயாகன அர்த்தம் ஆத்மஸ்வரூப லக்ஷணங்களை ஆழமாக எண்ணி பார்ப்பாயாக ஆத்மாவுக்கு என்னெல்லாம் பகவத்கீதையில் லக்ஷணம் சொல்லியிருக்கோ எங்கெல்லாம் இதுவரைக்கும் நாம் பார்த்த லட்சணங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த லக்ஷணங்களை நினைக்கணும் ஆத்மா நித்யா ஆத்மா நிர்குணகா ஆத்மா நிர்விகாரா அந்த லக்ஷணங்களை நிறைய திரும்ப திரும்ப நினைக்கணும் சஜாத்திய விற்பிப் பிரவாக ஒரே எண்ண ஒரே வஸ்துவை பற்றின விற்பிப் பிரவாகம் இருக்கணும் இப்போ சிம்பிளாக சொன்னால் ஆத்மானம் பாவயேத் ஆத்மாவை தியானம் செய்வாயாக எல்லாம் ஒப்பிடுக பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் தியா ஆறாவது அத்தியாயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அங்கே நிறைய சொல்லியிருக்கார் இங்கே சுருக்கமாக சொல்கிறதெல்லாம் சொல்கிறார் முதல்ல என்ன பண்ணணும் விஜிதேந்திரியகாவோ விராககாவோ முதல்ல போடலாம் முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டும் கூடவே இருக்கும் விராகா விஜித்தேந்திரியா விராகனா என்ன அர்த்தம் வைராகியம் வைராகியம் வைராகியம்னா என்ன அர்த்தம் எனக்கு வேண்டாம் இந்த விஷய சுகம் எனக்கு வேண்டாம் அது நீங்கள் போட்டுக்கணும் விவேகா விராகா விவேகம் இருக்கிறதுனால தானே விராகம் வருது ஆக நல்ல வை வைராகியத்தை அழுத்தி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 சப்ரஸ் பண்ணாத உன் மனசை சப்ரஸ் பண்ணாத அதே சமயம் நினச்சபடி விட்டுடவும் விட்டுடாது அதுதான் வந்து மடைமாற்றம் செய்கிறது எல்லாம் ஈஸ்வர விஷயத்தில் திருப்பு தலையே நீ வணங்காய் கண்காள் கான்மீன்களோ நெஞ்சே நீ நினைணையாய் இப்படி வந்து மனசை சத்சங்கத்தில் இருந்து மாற்றி விடுறது பார்க்கணும்னா பகவானுடைய ரூபத்தை பார் கேட்கணும்னா பகவானுடைய மகிமையை கேளு இப்படி எல்லாம் மனசை மாற்றுறது ஆஜித்தேந்திரியானால் இந்திரியங்களை தர்மமாக கட்டுப்படுத்து உரன் என்னும் தொட்டியான் உரை இந்தும் காப்பான் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நான் நிறைய சொல்லலை ஏன்னா ரொம்ப தொடர்ந்து சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்க வேண்டாம்ங்கிறதுக்காக சொல்லலை ஆனால் அது அது திரும்ப திரும்ப நினைக்கத்தான் வேணும் ஏன்னா நிரந்தர அபியஸ்தான் போட்டிருக்கு ஆகையினால அது திரும்ப நினைக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை விஜித்தேந்திரியா விராக சன் விஜித்தேந்திரியா சன் விராகா விஜித்தேந்திரியா இது கண்டிஷன் வைராகியம் இருக்கணும் இந்திரிய வைராக்கியத்தோட வேலையை காட்டணும் வைராக்கியத்தோடய வை அவன் ரொம்ப வைராக்கியமாக இருக்கான்னா என்ன அடையாளம் நீங்கள் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டான் அரைவடை அரைவடை சாப்பிடும் அதுக்கப்புறம் பரவாயில்ல ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி கொடுத்து பாருங்கன்னு ஆ நீங்கள் தலைகிழான் நின்னா கூட அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னா அதுக்கு பேர் தான் விஜித்தேந்திரியா இல்லைன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல நீ சொல்கிற உனக்காக சாப்பிட்டு வைக்கிறேன் அப்படின்னு அப்புறம் வியாதி ஆவனா நமக்காக அனுபவிப்பான் என்ன பண்ணுறது அதனால் எல்லோரும் அப்படி தான் சொல்கிறது இது ஒன்றும் பண்ணாது சுவாமிகளே அப்படின்னா ஏன்னா இது அது இப்படி பண்ணாமல் இருக்கும் எல்லாம் பண்ணுறது பண்ணி தான் ஆகும் இது ஒன்றும் பண்ணாதுன்னா அது நம்ம ஸ்வாவம் அப்படி டெம்டேஷன் பழகி போயிடுது அதனால் என்னென்னா வைராக்கியத்தினுடைய அடையாளம் என்னென்னா ஜிதேந்திரியத்துவம் நமக்கு இந்திரியன் அதுதான் பகவான் அழகா சொன்னார் யதாஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுஷஜஜஜஜஜஜஜஜஜஜதே சர்வசங்கல்பாசி யோகாரூடஸ்தோச்சியத்தே இந்திரிய விஷயங்களில் அதுக்கான கர்மங்களில் மனசு எப்போ ஈடுபடலையோ அப்போ உனக்கு தியானத்துக்கு தகுதி வந்து எடுத்துங்கிறார் கிருஷ்ணர் நாலாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் ஆறாவது அத்தியாயம் நாலாவது ஸ்லோகம் அப்படிதான் ஞாபகம் அப்போ இந்த விராகஹா விஜிதேந்திரியா ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும் விராகனாக இருந்து வைராக்கியம் உடையவனாக இருந்து அந்த வைராக்கியத்தின் வெளிப்பாடாகிய சமதமாதிகளை சம்பாதனம் பண்ணி அது போட்டுக்கணும் சம தமம் இல்லைனா அதில் அடக்கம் அதில் ரொம்ப முக்கியம் இந்திரிய நிகிரகத்தை சொன்னால் இந்திரிய நிகிரம் பண்ணினாலே மற்றதெல்லாம் தானாக வந்துடுங்கிறதுக்காக அப்புறம் என்னதுன்னா ஜிதேந்திரியாக அது மாத்திரம் இல்லை இந்த கூட்டத்தோட ஜனங்களோட சேர்ந்திருந்தால் எப்படியும் நம்மளை கவுத்தி விடுவாங்க அதனால் தனியாக போயிடு விவித்த தேச ஆசீனா கூடவே இவங்களோடு இருந்தோம்னா அவங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் நமக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வைராக்கியமும் போயிடும் அப்புறம் வந்து அட்டம் பண்ணி கடைசியில் அதே கதைக்கு போயிடுவோம் ஒரு ஏதோ ஏதோ ஒரு கதை உண்டே ஒரு குருநாதர் வந்து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 பூனைக்கு பால் கொடுக்கறதுக்காக மாடு வாங்கி மாட்டுக்கு புல் வாணுங்கிறதுக்காக இடத்தையெல்லாம் பெருசு பண்ணி புல்லெல்லாம் போட்டு இத்தனையும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டால் சும்மாவாக இருக்கிறது அப்புறம் என்னென்னா அது அப்புறம் குழந்தை அப்புறம் குருநாதர் வந்து பார்க்குறார் பரிவார சமய பத்னி புத்திர பரிவார சமேதா சிஷ்யா என்னடா அது அப்படின்னு ஒன்றும் இல்லை குருநாதா இந்த கோபணத்தை காப்பாற்றணும்னு நினச்சேன் அதனால் வந்த விளைவு இப்படின்னு இங்கேருந்து ஆரம்பித்து எங்கேயோ போயிடுது அது மாதிரி எப்போது அது அதுக்காக தனியாக போயிடணும் விவிக்த தேச ஆசீனஹா அதனால்தான் அபரிக்கிரகான்னு சொல்லியிருக்கு அணிகேத்தகான்னு சொல்லியிருக்கு இருக்கிறதுக்கு இடம் இருந்தால் இடத்த மெயின்டைன் பண்ணணுமே அட்லீஸ்ட் இருக்கிற இடத்த தொடச்சி கிடச்சி பெருக்கி வைக்கணும் அதை வந்து தொடர்ந்து பண்ண முடியாது தியானம் எங்கே பண்ணுறது அதில் எங்கே போனாலும் சரி கொஞ்சம் ஒரு இடத்துல போய் நதிக்கரையில் தியானம் பண்ணால் அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி தான் ஆகணும் பரவாயில்ல அது பர்மனெண்ட்டாக எங்கேயும் ஸ்டக்காக இடக்கூடாது அவ்வளோ அதெல்லாம் நம்ம இப்போ நடைமுறையில் இப்போ சொல்ல முடியாது இருந்தாலும் சாஸ்திரத்தில் அதை அழுத்தமாக சொல்லி இருக்கிறது விவிக்த தேச ஆசீனா இருக்கிறது கூட நம்ம எப்படி பண்ண முடியுமோ பண்ணணும் விவித்த தேச யாருக்கும் தெரியாத ஜனங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு இடத்துல போய் தனிமை இடத்தை நாடியவனாய் விவித்த சேவி லக்வாசி நிரஜன பிரதேச அபரோக்ஷானுபூதியில் படித்தோம் பிரம்மந்தான் நிர்ஜனம் விட்டுறவர் ஆக ஜனங்கள் இல்லாத இடத்துக்கு போய் ஆசீனா அங்கே போய் படுத்து தூங்கக்கூடாது தனியாக வந்துவிட்டேன் நான் இதனால் எனக்கு ரொம்ப சௌரியமாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கிடக்கூடாது ஆசீனஹா உட்கார்ந்து கொண்டு விவித்த தேசத்தை தனிமை இடத்தை நாடி அது ரகசியம்னு வேறு பகவான் கீதையில் சொல்கிறார் யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசிஸ்திதா ஆக தனி இடத்துல போய் அமர்ந்து கொண்டு ஏகாந்தே சுகமாசியதாம் அதில் தனிமையான இடத்துல இருந்து கொண்டு அனன்யதீஹி அனன்யதீஹி வேறு எதையும் நினைக்கக்கூடாது என்னாக போகிறதோ என்ன எப்படி போக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னா ஒன்றும் நினைக்காமல் ப மனசை பக்குவப்படுத்தி தான் போகிறான் அனன்யதீஹின்னா வேறு எதுலேயும் மனதை செலுத்தாதவனாய் கிச்சிதபி ந சிந்தையேதுனர் கிருஷ்ணர் ஆத்மசம்ஸ்தம் மனுவா ந கிஞ்சிதபி சிந்தையேத் ஆத்மாவில் மனசை வச்சு வேறு எதையும் நினைக்கவே நினைக்காதேன்னார் அது மாதிரி அனன்யதீஹி வேறு எதுலையும் மனதை செலுத்தாமல் அப்படின்னு அர்த்தம் மனதை செலுத்தாமல் தம் ஆத்மான அந்த ஆத்மாவை தியானம் செய்வாயாக எப்படிப்பட்ட அந்த ஆத்மா அனந்தம் தம் ஆத்மானம் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் அனந்தம்னா பூர்ணமான எல்லை இல்லாத வரையறைக்கு உட்படாத அனந்தமான ஆத்மாவை அப்போ ஜீவாத்மா அந்த ஆத்மாவா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 ஜீத்மா வரையறைக்குட்பட்ட ஜீவாத்மா ஜீவாத்மாவின் வரையறைக்கு வெளியில் இருக்கக்கூடிய பரமாத்மா அவருக்கு கொஞ்சம் பவர்ஸ்லாம் இருக்கலாமா இருக்கலாம் இருந்தாலும் நான் அவர் நான் அவர் ஆயிடும் நான் நான் அவர் முடியுமா நான் அவர் ஆகிட முடியுமான்னு அவர் நானாக முடியுமா அப்படி கேட்கணும் அப்போ கர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் அவர் நானாக முடியுமா நானாக முடியாது இல்லையா அப்போ அவர் என்ன விட பரவாயில்ல அந்த எண்ணமெல்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால தான் என்ன சொல்கிறார் பரமாத்மா எங்கள் ஜீவாத்ம பரமாத்மனோகோ மகா வாக்கியம் மகா வாக்கியை ஐக்கியம் இந்தியாதுன்னு படித்தோம் அதனால் இங்கேயும் புரிஞ்சுக்கணும் அனந்தம் ஆத்மானம் பாவயேத் அந்த எல்லையில்லாத அந்த ஆத்மஸ்வரூபத்தை மட்டும் அதுலேருந்து என்ன சொல்கிறது அந்த வஸ்துவை நினைக்காதே பரிச்சின்ன வஸ்துவை நினைக்காதே அபரிச்சின்னம் பிரம்மத்தையே தியானம் ஒன்று எதை பார்த்தாலும் பிரம்மந்தான் எத்த எற்ற மனோயாதி தத்த தற்ற பிரம்ம திருஷ்டிஹி எதை பார்த்தாலும் சரி என்னது பிரம்மன் ப்ளஸ் நாமரூபம் பிரம்மன் ப்ளஸ் நாமரூபம் ஆகையினால எல்லாத்துலேயும் பிரம்மந்தான் இருக்குது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அனந்தம் இஸ் ஈக்குவல் டு பூர்ணம் நிறைவான பிரம்மத்தை தியானம் செய்ய வேண்டும் ஒரு ஸ்லோகத்துலேயே முடிச்சு விட்டாருது அபியாசம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அடுத்தது சொல்ல போகிறார் இருந்தாலும் விராக விஜிதேந்திரியா விவித்த தேச ஆசீனா அனநதீஹி சன் தம் அனந்தம் ஆத்மானம் இன்னொன்று இருக்குது ஏக்கம் அத்வைத்தம் பூர்ணம் ஆத்மானம் பாவயேத் ஏக்கம் ஆத்மானம்னால் என்ன அர்த்தம் ரெண்டு கிடையாது ஒரு ஆத்மாதான் இருக்குது ஜீவாத்மா பரமாத்மா ஜீவ ஜீவேதம் கிடையாது ஜடஜட பேதம் கிடையாது ஜீவ ஜடபேதம் கிடையாது ஈஸ்வர ஜீவேதம் கிடையாது ஈஸ்வர ஜடபேதம் கிடையாது இந்த பேதங்களெல்லாம் பஞ்சபேதம் நான் இன்னொன்று சொல்கிறது உண்டு ஈஸ்வர ஈஸ்வர பேதமும் கிடையாது ஆகையினால் பேத அபேதம் ஆத்மானம் அப்படின்னு அர்த்தம் அத்வைதம் ஏக்கம் ஆத்மானம் பாவையே தியானம் செய்ய வேண்டும் பத பதார்த்தங்கள்லாம் புரிஞ்சுது அடுத்த ஸ்லோகம்